அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தோண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலிலிருந்து எஸ் சிமானுவல் சாதிக்க தேவை சாதக சிந்தை நம்முடைய சிந்தை சக்தி வாய்ந்தது நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் நாம் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதை நிர்ணயிக்கிறது ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்று நாம் நம்பினாலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நாம் நம்பினாலும் இரண்டும் சரிதான் என்றார் ஹென்ரி போர்டு ஒரு மனிதன் பல வண்ண பலூன்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தான் ஒரு சிறுவன் வந்து அவனுடைய சட்டையின் ஓரத்தை பிடித்து இழுத்தான் உடனே இந்த மனிதன் திரும்பி பார்க்க சிறுவன் கேட்டான் இந்த கருப்பு பலூன் கூட பறக்குமா என்று அந்த மனிதன் மகனே வெளியே தெரியும் வண்ணம் அல்ல அதை பறக்க வைப்பது உள்ளே உள்ள காற்று என்று பதிலளித்தான் நம்முடைய வாழ்விலும் நமக்கு வெளியே என்ன நிகழ்கிறது என்பது முக்கியமல்ல வெளியே நடப்பது உள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதே முக்கியம் சாதக சிந்தனையாளர்கள் என்றால் தங்கள் சிந்தையை ஆள்பவர்கள் பாதக சிந்தனையாளர்கள் என்றால் தங்கள் சிந்தையின் வேலையாட்கள் இருள் அதிகமாகும் பொழுதுதான் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன என்றார் ஒரு அறிஞர் இது போன்ற சாதக சிந்தை நமக்கு நிச்சயம் தேவை ஐயோ இருள் என்பவர் தோல்வி மனப்பான்மை கொண்டவர்கள் அற்புதமான நட்சத்திரங்கள் என்பார்கள் வெற்றியின் சிந்தனையுடையவர்கள் இருவரும் ஒரே வானத்தைத்தான் பார்த்தார்கள் பிரச்சனைகளை நாம் பார்க்கும் விதத்திலேயே நம்முடைய வெற்றி அமைகிறது பள்ளங்களை பார்த்து அவ்வளவுதான் நம் பயணம் முடிந்தது என்பான் பாதக சிந்தை கொண்டவன் ஆகா ஒரு பாலம் அமைக்கும் வாய்ப்பு இதுதான் என்பான் சாதக சிந்தை கொண்டவன் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் சாதக சிந்தனையை பயன்படுத்துவோம் வெற்றியாளர்களின் முழக்கத்தை நாமும் பின்பற்றுவோம் நன்றி